அவர்கள் தம் தம் தந்தை பாட்டனார் முஸ்லிமின் மொழியாகும் என்று நபி சல்லு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அபுதாபு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு திருமிதி இரண்டு எட்டு இரண்டு ஒன்று எட்டின் இது ஹசன் என திருமதியும கூறுகிறார்கள்